நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் சின்ன ஒருத்தர் இருந்தாருங்களா இவரு காட்டுக்குளார போய் ஆராய்ச்சி செய்யறதுல மிகப்பெரிய வல்லுநரா இவரு அதே மாதிரி காட்டுக்குளாரை ஆராய்ச்சி செய்ய போறதுக்காக கிளம்புறாருங்க இவரு கூட கண்ணு ஒருத்தர் இருக்காரு அவரையும் துணைக்கி கூட்டிட்டு போறாருங்களாங்க இப்படி காட்டுக்குள்ளார போகிறதுக்கு ரெண்டு பேருமே பயணத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தூரம் இந்த கண்ணசாமின்றவருக்கு வந்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இவரு கிட்ட சொல்றாரு சின்னசாமி சார் இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும் நம்ம இப்பவே பாதி முக்கால் வாசிக்கான காடுக்குள்ளார வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் சார் போகணும் கால் வேற ரொம்ப வலிக்குது இதுக்கே அசந்துட்டா என்ன எப்படி கண்ணுசாமி இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய வேலை இருக்குது பாத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்படியே இவரு கண்ணுசாமி மனசுக்குள்ளே முனைவிக்கிறார சே இந்த ஆளோட ஏண்டா வந்தோம்னு இருக்குது என்னால முடியலன்னு சொல்லி நான் வராம இருந்திருக்கணும் அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறாருங்களாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க அங்க போன உடனே நிறைய விலங்குகளோட சத்தங்கள் எல்லாம் இத பாத்த உடனே கண்ணுசாமிக்கு பயம் வந்துருச்சு சின்னசாமி சார் பாருங்க நிறைய விலங்குகளோட சத்தெல்லாம் கேக்குது எடுத்துட்டு போகுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராராம் சின்னசாமி ஐயா நொய் நொய் நொண்ணின் ஏன் ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க ஒண்ணு ஆகாது நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாராம் நீங்க இருப்பீங்க நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணுசாமி புலம்பிக்கிட்டே போறாருங்களாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புலி என்ன ஆயிடுச்சு நல்லா நோட் பண்ணிடுச்சு நோட் பண்ணிட்டு இவங்களை நோட் பண்ணிட்டு அது இவங்களை துரத்துறதுக்காக வர ஆரம்பிச்சிருச்சு உடனே கண்ணுசாமி ரொம்ப பயந்துட்டாரு பயந்துட்டு அங்க பாருங்க சின்னசாமி சார் அங்க பாருங்க நம்மள துரத்திக்கிட்டு அந்த புள்ளி ஒடியாருது அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே இவரு சின்னசாமி சார் பதட்டமே இல்லாம அமைதியா நிக்கிறாராம் என்ன சார் இப்படி அமைதியா நிக்கிறீங்க அது நம்மள துரத்திக்கிட்டு வருது இப்படி நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கண்ணுசாமி சார் அதுக்கு சின்னசாமி சொல்றாரு சரி நான் சொல்றது இப்ப கேளு கண்ணசாமி அமைதியா அப்படியே இந்த இடத்துல உக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அது அமைதியா உட்கார்றதா உக்காந்து என்ன புலி வந்து நம்மள அப்படியே பாஞ்சு புடிச்சிட்டு தின்னுட்டு போறதுக்கா அப்படின்னு சொல்லி கண்ணசாமி சார் ரொம்ப கோபமா பேசுறாரா நான் சொல்றது கேளு கண்ணுசாமி இப்ப நீ ஓடினாலும் பிரச்சனை அதனால நீ அமைதியா நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி நீயும் ஆஹ் செய்ய சொல்லி சொல்றான் உடனே என்ன பண்றது விதிவிட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேற வழி உள்ள தப்பிச்சு ஓட முடியாது அது கிட்ட வந்துருச்சா அதனால இந்த சின்னசாமி சொன்ன மாதிரி இந்த கண்ணுசாமியும் புலம்பிக்கிட்டே உட்கார்றாராம் உட்காந்து இவரு சின்னசாமி சார் வந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்களாங்க அதே மாதிரி இந்த கண்ணுசாமியும் உக்காறுறாரு ஆனா இவரு தியானம் பண்ணல இந்த சின்னசாமி சாரு உட்காந்து அமைதியா தியானம் பண்ணிட்டே இருக்காரு இந்த கண்ணசாமி என்ன பண்றாரு அடா கடவுளே என்ன மட்டும் இந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டேன்னா நான் மொட்ட அடிச்சு உனக்கு வந்து நான் விரதம் இருந்து நான் அவங்க பிரதேசம் எல்லாம் பண்றேன் அப்படி இப்படின்னு என்னென்ன வேண்டதில் இருக்கோ அத்தனையும் வேண்டிட்டு உட்காந்து உடனே இந்த புளி அங்க துரத்திட்டே வந்தது பாருங்க திடீர்னு அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இருக்குங்க அதுக்கு கழிச்சு வந்து இவங்க ரெண்டு பேருமே கண்ணை லைட்டா துறந்து பாக்குறாங்க பார்த்தா கண்ணு முன்னாடி அந்த புளி அப்படியே உட்காந்துருக்குங்க அமைதியா இவங்க தியானம் பண்ற மாதிரி அந்த புளியும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்குது உட்காந்து உடனே கண்ணசாமிக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன க சின்னசாமி சார் இப்படி நம்ம முன்னாடி வந்து புளி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்டாராம் அதுக்கு சின்னசாமி சார் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மள சுத்தி உள்ளவங்களோ பிரதிபலிச்சு செய்வாங்க நான் தியானம் பண்ற மாதிரி உக்காந்தேன் அதனால அந்த புளியும் நம்மளை பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு உக்காந்துருக்குது ஹம் அதனாலதான் நான் உன்ன எங்கேயும் ஓட வேணாம்னு சொன்னோம் சப்போஸ் இப்ப நம்ம ஓடி இருந்தோனாலோ இல்லை திரும்ப அதை நம்ம தாக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு கோவம் வந்திருக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அதையே நமக்கு திருப்பி செஞ்சிருக்கோம் அதனாலதான் நான் இப்படி உக்காந்து அமைதியா இருந்தேன் அதுவும் பாரு அமைதியா இருக்கு அதனால நாம என்ன மாதிரி ஒரு அலைகளை நம்ம ஏற்படுத்துறோமோ அதே தான் சுத்தி உள்ளவங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சின்னசாமி அழகா புரியுற மாதிரி கண்ணுசாமிக்கு சொல்றான் உடனே கண்ணுசாமி அடடா நான் இது தெரியாம வந்து நான் ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட ரொம்ப புலம்பிட்டேன் இனிமே நான் வந்து உங்களோட ஆராய்ச்சிக்கு நான் முழுமையா உங்களுக்கு துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணுசாமி சின்னசாமி கிட்ட சொல்லி அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்களாங்க அவங்களோட ஆராய்ச்சி பயணத்துக்கு ஆம் நேர்களை நாமும் அன்பு நிதானம் பொறுமை இதையெல்லாம் கடைபிடித்தால் நம்மளை சுத்தி உள்ளவர்களும் அதே மாதிரியே இருப்பார்கள் நன்றி வணக்கம்